فأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان عمل صالحا من ذكر او انثى وهو مؤمن فلنحيي له حياه طيبه ولنجزي لهم اجرهم باحسن ما كانوا يعملون وقال النبي صلى الله عليه وسلم نفس المؤمن مرهونه بدينه حتى يقضى عنه او كما قال عليه الصلاه والسلام غني ترقيه اللهم نلدي يا رحمن நிம்மதியான வாழ்வுக்குரிய காரணங்களை நான் சென்ற வாரம் கூறியிருந்தேன் அதில் இறுதியாக தாய் தந்தையர் நம்முடைய நிம்மதியான வாழ்வுக்கான மிகப்பெரிய காரணம் பெற்றோர்களுடைய பணி உடை பெற்றோர்களுடைய மகிழ்ச்சி பெற்றோர்களுடைய சந்தோஷம் இது நமக்கு உலகத்திலும் அருமையிலும் நிம்மதியான வாழ்வுக்கான மிகப்பெரிய காரணம் பெருமனார் சலோதா அலித்தன் அவர்கள் சொல்வார்கள் முதன்மை வாயு சொர்க்கம் போவதற்கான சொர்க்கம் செல்வதற்கான முதன்மை வாயு உன் தந்தை நீ விரும்பினால் அந்த வாசலை அழித்து பாலாற்றிவிடு விரும்பினால் அதை பாதுகாத்துக்கள் ஆக இந்த சொர்க்கத்தினுடைய முதன்மை வாயு உன்னுடைய தந்தை தான் இதை தாண்டிதான் நீ சொர்க்கம் செல்ல முடியும் என்று நன்றி செல்வாசல் அவர்கள் சொன்னாங்க திருமலையில் அம்மா தன்னுடைய கடமைகளுக்கு பின் பெற்றோர்களுடைய கடமையை தான் சொல்வாங்க நன்றி செலுத்துங்கள் உங்கள் பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள் முதல்ல தனக்கு அனிஷ்கூரளி எனக்கு நன்றி செலுத்துங்கள் ஒலிவாலிதை பெற்றோருக்கு எனக்கு இணை பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் எல்லா இடங்களிலும் அல்லா தன்னுடைய கடமைகளை பேசிவிட்டு பெற்றோர்களுடைய கடமையை தான் அல்ல பேசுகிறார் அதனால்தான் சகாபாக்கள் சொல்வார்கள் சாய் தந்தைய பெருமனை பார்ப்பது இவாதத்தாபாவை பார்ப்பது இவாதத்தோ திரு குரானை பார்ப்பது வணக்கமோ பெற்றோரை பார்ப்பதும் வணக்கம் ஒரு முறை பெருமனார் அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய தாய் தந்தையரை மலர்ந்த முகத்தோடு நீ பார்த்தால் உனக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ் பார்த்தான் அல்லா நூறு ஹஜுடை நன்மையை கொடுப்பானான் சொல்லி பெருமாநாசன் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் விசாலமானவன் அல்லாஹ் தூய்மையானவன் அவன் கஞ்சன் நீ நூறு தடவை என்ன ஆயிரம் தடவை பார்த்தாலும் அல்லாத்தானா ஹஜ்ஜுடைய நன்மை அல்லா கொடுக்கிறான் தாய் தந்தையரை பார்ப்பது இன்னைக்கு பல பிள்ளைகள் பெற்றோர்களை பார்ப்பதே கிடையாது பெற்றோர்களை மலர்ந்த முகத்தோடு சந்தோஷமான முகத்தோடு பார்ப்பது குறைகிறது இன்றைய வாலிபர்களிடத்தில் அவங்களுக்கு இந்த உலகத்திலும் நிம்மதி கிடையாது மருமையிலும் நிம்மதி கிடையாது அதிரத்தபோகார் மதியமானவர்கள் வீட்டுக்கு வரும்போது தன் தாயாரை பார்க்கும் போதெல்லாம் சொல்வார்கள் என் அருமை அல்லா உங்களுக்கு ரஹம செய்யும் நான் குழந்தையாக இருக்கும் போது என்னை வளர்த்த உங்களுக்கு அல்லா ரஹம செய்யட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்க பெற்றோரை பார்க்கும் போது இப்படி சொல்லணும் இருந்தா அதில் தபுரீரா தாயார் மட்டும் இருந்தாங்க சொல்லுவாங்க குழந்தையாக என்னை வளர்த்து ஆளாக்கிய உங்களுக்கு அல்லா ரகம செய்யட்டும் தாயார் இருப்பாங்க எத்தனை பேருக்கு தந்தை இருப்பாங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க அந்த தாய் தந்தைய பார்க்கும் போது இதை சொல்லி பாருங்க பெரிய மன நிம்மதியை எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை அல்லா தருகிறான்னு பாருங்க ஹாரிசா எந்த ஒரு சஹாபி அவங்க தாயாருக்கு பணிவடை செய்வதில் சஹாபாக்களி ரொம்ப பிரசித்தி பெற்றவர் ஹாரிசா அவனுடைய தாயாருக்கு அவர் விடுவாரு சீவி அவனுடைய தாயாருக்கு அவர் தான் சாப்பாடு ஊட்டி விடுவாரு அவங்க தாயார் எதாவது சொல்லி அவருக்கு புரியலன்னு சொன்னா இவர் வந்து என்னமா சொன்னீங்கன்னு தாயார்ட திருப்பி கேட்க மாட்டார் பக்கத்தில் உள்ளவங்க தான் கேப்பாரு எங்க அம்மா என்னமோ சொன்னாங்க எனக்கு தெரியல என்ன சொன்னாங்க ரெண்டாவது தடவை தாயாரிடம் திருப்பி கேட்பது கூட மரியாதை இல்லை அதனால அவங்க தாயார் எதையாவது சொல்லி விலங்கலன்னா தாயார் இடத்துல என்ன சொன்னீங்கன்னு கேட்க மாட்டாங்க பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துல எங்க அம்மா என்ன சொன்னாங்க அதுக்கு அல்லா கொடுத்த பரிசு என்ன தெரியுமா அவர் புறாங் ஓதும் மலக்குகள் வந்தாங்க அவருடைய ஓதுதல் சத்தம் எங்க வரைக்கும் போச்சு சொர்க்கம் வரைக்கும் போச்சு நவீன கதாலிகல் பிர் மக்களை பார்த்து சொன்னாங்க தாக்கம் தெரியுமா அவர் தாய் தந்தையருக்கு தன்னுடைய தாய்க்கு செய்த பணி அவரை இந்த அந்தஸ்துக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லி அருமையானவர்கள் நம்முடைய தற்கால பிள்ளைகள் வாலிபர்கள் ரொம்ப கவனத்தில் எடுக்கணும் பெற்றோர்களை தயவு செய்து ஒருக்கூடாது பெற்றோர்கள் இருப்பது பெரிய பாக்கியம் நம்முடைய பெரிய பாக்கியம் ஒருத்தன் இறந்துட்டா ஒரு சொர்க்கத்தினுடைய வாசல் போயிடுச்சு ஹசன் பசரி ரஹீமஹுல்லாவுடைய தந்தை இறந்த போது சொன்னாங்க சொர்க்கத்தினுடைய ரெண்டு வாசல்ல ஒரு வாசல் போயிடுச்சுன்னா இன்னும் தான் இருக்கு இன்னும் தாயார் தான் இருக்கிறாங்க என்னுடைய தாயாரையாவது நான் கண்ணியப்படுத்தணும்னு சொன்னாங்க அருமையான தாய் தந்தையர் அருமையான வாய்ப்பை கை சேதப்படுறார் இப்போது வழிகள் இருக்கிறது இறந்த பிறகு அந்த தாய் தந்தையர்களுக்காக ஒரு மசிது கட்டுங்க அல்லது இருக்கிற மசிதர்களுக்கு உதவி செய்யுங்க இறந்து போன உங்களுடைய இறந்து போன உங்களுடைய தாய் தந்தையருக்காக தர்மங்கள் உபகாரங்கள் அந்த தாய் தந்தையுடைய கபரை தியார்த்து செய்வது என்ன வேலைகள் என்ன இருந்தாலும் சரி எங்கு போனாலும் சரி தாய் தந்தையுடைய தியாரம் எவ்வளவு சாத்தியம் யாருக்கு அவ்வளவு தியாரத்தை செய்வோம் அவர்கள் தன்னுடைய தாயையும் தந்தையும் நன்றாக பார்த்தது இல்ல தந்தை இறந்து போயிட்டாங்க தாயார் சின்ன பையனா இருக்கும் போது இறந்து போயிட்டாங்க முகம் கூட ஞாபகம் இருக்காது அப்ப அந்த தாயினுடைய வளர்ப்பு பராமரிப்பு கிடைக்கல அந்த தாயாருடைய கபுரத்துக்கு அல்லாஹுடத்தில அனுமதி கேட்டாங்க ஏன் அனுமதி கேட்டாங்க பெருமானாருடைய பெற்றோர் இறந்த காலம் நபித்துவம் இல்லாத காலம் நபித்துவம் வரல அப்ப அவங்க இறந்து போயிட்டாங்க அவனுடைய நிலை என்ன அல்ல அறிமா அவங்க சொர்க்கமா முஸ்லிம்களுடைய ஆசை என்ன பெருமானாருடைய தாய் தந்தையர் நிச்சயமா நரகம் செல்ல மாட்டாங்க மருமையில அந்த அவங்களுக்கு ஒரு பரிசு வைப்பான் அவங்களுக்கு எல்லாம் ஒரு டெஸ்ட் வைப்பான் அந்த பரிசையில் அவங்க அனுபவப்படுவாங்க என் தாயார் நபித்துவம் அல்லாட்ட அனுமதி கேட்கிறாங்க அனுமதிப்படுன்னு சொல்லி அதெல்லாம் அனுமதி கொடுத்தான் செய்யுங்கன்னு சொல்லி மக்கா முக்காரமா வருகிற போது அப்பாங்கிற இடத்துல பெருமா நார் சலா அலிசன் அவர்கள் தன்னுடைய தாயாருடைய கபருக்கு முன்னால் அமர்ந்து மண்டி இட்டு கொண்டு அமர்ந்து அழுதார்கள் அழுதார்கள் சுட்டி இருக்கிற தோழர்கள் எல்லாம் அழுது விட்டார்கள் பதினாலு அருமையானவர்களே தாய் தந்தையருடைய உபகாரம் அது மன நிம்மதியான வாழ்க்கைக்கான மிகப்பெரிய அடிப்படை இதை நாம நிம்மதிக்கு இந்த வலியை கடைபிடித்துக் கொள்ளணும் நிம்மதிக்கு இந்த வலியை பிடித்துக் கொள்ளணும் மனைவி பெற்றோர் இந்த ரெண்டு பேரையுமே அவங்கவுங்க இடத்துல வைக்கணும் எந்த விஷயத்துல யாருடைய பேச்சை கேட்கணும் எதுல எதை எடுத்துக்கொள்ளணும் மனைவிக்காக தாய் தந்தைய திட்டவும் கூடாது தாய் தொண்டியாக மனைவி திட்டம் கூடாது ரெண்டு பக்கமும் சமாளிக்க வேண்டும் யாரையும் நாம் நோகடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அந்த அடிப்படையில பெரிய பாக்கியம் பெற்றோர் அடுத்தது மனித வாழ்க்கையிலே நிம்மதிக்கான பெரிய வழி என்ன நல்ல மனைவி அமைவது உலகத்துல நல்ல மனைவி அமைஞ்சிட்டா மன நிம்மதி அதை விட எதுவுமே இல்லை எனவேதான் அலிதான் அவர்கள் சொன்னதாக வருது நல்லா நமக்கு ஒரு துவாவி கட்டு தருகிறா நல்லவா தினியா ஹசனாதி ஹசனா உலகத்திலும் நல்ல வாழ்வு மருமையிலும் நல்ல வாழ்வு உலகத்தில் ஹசனா என்றால் நல்ல மனைவி என்ன அலி ரத்திய தான் அவர்களுக்கு அவர்கள் சொன்னாங்க அந்த நல்ல மனைவி எல்லாருக்கும் அமையறது இல்லை கல்யாணமான பொது சில ஒரு மாப்பிள்ள கேளுங்க வாழ்க்கை எப்படிப்பா இருக்கு மனைவி எப்படி இருக்கிறாங்க அப்ப சொல்லுவார் ஜன்னத்தும் அது அட்வான்ஸ் இருக்கும் அட்வான்ஸ் சொர்க்கம் சொல்லி கொஞ்ச காலம் கழிச்சு கேட்டு பாருங்க சொர்க்கம் எனக்கும் பாரு கொஞ்சம் காலம் போகட்டும் இது தவிர்க்க முடியாத செய்தித்தான் என்ன செய்யறதும் பாரு கொஞ்ச காலத்தில் அந்த மாற்றம் அவசியம் இல்லை இந்த மாற்றத்துக்கு என்ன தேவை இருக்குது வாழ்க்கையை பாருங்க பெருமானாருடைய வாழ்வில் எடுத்து குடும்ப வாழ்க்கையை நடத்துங்க அவ காலத்திற்கும் உங்களுக்கு சொர்க்கம் தான் காலத்திற்கும் நல்ல பெண்ணா இருந்தா போதும் என்ன திருமணத்தின் போது நல்ல நீயத்திருக்கணும் நல்ல எண்ணங்கள் திருமணத்தின் போது வெறுமனே உடல் ஆசையை தீர்த்து கொள்வது மட்டுமல்ல நல்ல எண்ணங்கள் இருந்தாலும் அல்ல நல்ல மனைவி அவ்வகத்தில் தருவான் மொத்தத்தில் நல்ல மனைவியும் மனிதனுடைய நிம்மதியான வாழ்வுக்கு பெரிய காரணம் அதை நாம் தேடணும் உடல் அழகை விட குண அழக பார்க்கணும் தோற்ற அழகு என்பது மறைஞ்சிடும் ஒரு வியாதி வந்துட்டா எல்லா அழகும் போயிடும் ஆனா குண அழகு என்பது என்றைக்கும் நீடித்திருக்கணும் நல்ல குணத்திற்கு முக்கியத்துவம் உடல் அழகை விட அதற்கு கொடுக்க வேண்டும் இது நபி சொல்லுள்ள அவர்கள் நமக்கு சொல்லித்த உலகத்தில் நிம்மதியான வாழ்வுக்கான அடுத்த வழி என்ன மக்களிடம் தேவையாகாமல் இருப்பது ரொம்ப நிம்மதி என்ன யார்ட்டையும் தேவையாக கூடாது இப்படித்தான் பெருமா நார் செல்வா அலிசுன சகாபாக்களை கட்டு கொடுத்தாங்க அவங்க சகாபாக்கிட்ட பையத்து செய்கிற போது சொல்வாங்க கூட இறங்கி எடுப்பார் பெரிய ஆதின்கள் அறிஞர்கள் ஒருவர் அவர் புனித ஹரம்ல இருக்கிறார் அப்ப ஹலீஃபாங்க அவர் தவா செய்கிற போது யாரை பார்க்கிறாங்க சாலிம் யாரு உமர் ரதி பேர பெரிய குடும்பத்துல உள்ளவர் அப்ப சாலிம பார்த்து முடிச்சிட்டு அழுகிறாங்க பெரிய கூட்டம் வருது சாலிம்கிட்ட போய் பேசலான்னு நினைக்கிறாரு அவர் குரான் ஊதுறாரு ஹலீஃபாவுக்காக அவர் குரான் ஓதுறது நிறுத்தல்ல அவரு திக்கிற நிறுத்தல்ல வாதத்தை நிறுத்தல்ல ஹலீஃபா வை பண்றாரு அவர் முடிக்கட்டும் சொல்லி நாம அல்லாவுக்காக வாழ்ந்தா இந்த உலகத்தில் உள்ள அரசர்கள் எல்லாம் நமக்காக மாறி போயிடுவாங்க சலீஃபா பக்கத்துல போய் காதோடு காதாக சாலிமடத்துல கேட்கிறேன் தேவர் இருந்தா சொல்லுங்க நான் நிறைவேற்றி வைக்கிறேன் நீங்க யார் நீங்க எப்படிப்பட்ட சஹாமியுடைய மகன் எப்படிப்பட்ட சகாபியுடைய பேரன் சொல்லுங்க ஒரு மனிதர் இடத்துல போய் எப்படி சொல்றது எனக்கு வெக்கமா இருக்கு அல்லாவுடைய ஹரம்ல உட்கார்ந்து ஒரு மனிதர் இடத்துல என் தேவைய சொல்லுவதா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டார் ஃபலீஃபாமு பார்த்தாரு சரி இங்க வச்சு கேட்க வைக்கப்படுறார் போல் தெரியுது வெளியே வந்தா கேட்கலான்னு சொல்லி ரொம்ப நேரம் கழிச்சு சாலிம் வெளியே வர்றாங்க வெளிய வந்தா மக்கள் எப்படி அவரைத்தர் ஒரு சச்சுவா கேட்கிறார் ஒருத்தரா அவங்கள்ட்ட போய் ஆலோசனை ஒருத்தரா அவங்கள்ட்ட போய் துவாசையான ஆளுங்களுக்கு தருகிற மரியாதை வேடிக்கை அவரு பின்னால மக்கள் வெளியே வந்த பிறகு சலீஃபா கேட்கிறாரு அறம்ல இருந்தப்போ சொன்னீங்க இந்த வீட்டுல உட்காந்து அவங்கள்ட்ட கேட்க உக்கப்படுறேன் இப்ப வெளியே வந்தாச்சு இப்ப கேளுங்கன்னு சொல்லி இப்ப ஸ்டாலின் கேட்டாங்க எந்த தேவையை கேட்கட்டும் மறுமையினுடைய தேவையா துணியாவுடைய தேவையானு சொல்லி சலீஃபா சொன்னார் மறுமையின் தேவையை நான் எப்படி நிறைவேற்ற முடியும் துணியாவுடைய தேவையைத்தான் அப்போ அவர் சொன்னார் இந்த துணியாவுடைய தேவைகளை இதற்கு யார் உண்மையான அரசனோ அவன்கிட்ட நான் கேட்கறது இல்லை உங்கள்ட்ட நான் எப்படி கேட்க முடியும் துன்யாவுடைய இந்த தேவைகளை இதற்கான உண்மையான அரசன் யாரு அந்த ரப்படத்திலேயே நான் கேட்காத போது உங்கள்ட்ட எப்படி நான் கேட்க முடியும் சலீஃபா அசந்து போயிட்டாரு சொன்னார் உருடைய குடும்பத்தினராகிய உங்களை என்றென்றைக்கும் கண்ணியத்தில் வைத்திருக்கிறது நிம்மதிக்கு அடுத்தவர்களிடத்தில் தேவையாக இருப்பதும் ஒரு காரணம் மன நிம்மதியான வாழ்வுக்கான அடுத்த காரணம் என்னசு மீனன் பொக்கு இயன்றவரை பிறருடைய கடமைகள் பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கடன்களை முடிச்சரணும் உலகத்துல வாழும் காலத்துல மரணத்துக்கு முன்னால அது பிள்ளைகளுடைய கடனா இருந்தாலும் சரி மனைவியின் கடனாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்கள் யாருடைய சொத்தா மௌத்துக்கு முன்னாலும் முடிச்சிருங்க இன்னைக்கு சில கேள்விகள் வருது நம்மளால சொல்ல முடியல சத்துவா சொல்ல முடியல சொன்னா மூணு தலைமுறைக்கு முன்னாலுள்ள சொத்தை பத்தி கேக்குறான் அந்த சொத்துக்குரியவர் இறந்த காலத்துல ஹயாத்தா இருந்தவங்க அதுக்கப்புறம் அவங்க மூத்த வானிசுகள் இதையெல்லாம் போட்டு நிதானமா நம்ம சட்டம் சொல்ல முடியல காலத்துல சொத்துக்களை பிரிக்கிகள் எல்லாரும் குற்றவாளிகள் அதனால கடமைகளை முடிச்சிடணும் மரணத்துக்கு முன்னால கடன்கள் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை இப்ப என்ன நடக்குது வீடா லோன் வாகனமா அதுவும் லோனு பிள்ளைகளுடைய படிப்பா அதுவும் லோனு சொல்லப்போனால் தீபாவளி பட்டாசு வாங்குறது பிள்ளைங்க கேட்டால் அதுக்கும் பக்கத்து கிராமங்களில் கூட தீபாவளி நடந்துச்சான்னு கூட தெரியல எல்லா பாதுகாப்புனும் தீபாவளி பண்டிகை நமக்குன்னு யாரோ சொல்லிக் கொடுத்துட்டாங்க கூட தெரியல முஸ்லீம்களுக்குன்னு சொல்லுது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு நானும் எவ்வளவோ கட்டுப்படுத்துறேன் என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்க இன்னைக்கு உள்ள காலம் சொன்னால் பிரச்சனையாக இருக்குது சொன்னால் விமர்சனமாக இருக்குது எதையும் சொல்ல முடியல அதனால அல்ல ஒரு ஆயத்துல சொல்லுவான் யார் வெளிக்கட்டா உனக்கு என்ன ஒரு கிராமத்துல கூட அந்த சத்தம் இல்லை இஷா தொழுகம் நடக்குது குரான் திலாவத்து ஓதப்படுது பள்ளிக்கு வரல சொல்ல குரானுடைய கண்ணியம் இல்லை பள்ளிக்கு பக்கத்துல வெடி அதுக்கும் கடன் வாங்குவாங்க நம்ம இந்த கடன்கள் நிம்மதியை அழிச்சு போயிடும் போயிட்டா அவர் ஷகீதா இருந்தாலும் அந்த எல்லாம் திருத்தி வைக்கப்படும் ஷஹீத் அல்லாவுடைய பாதிர உயிரம் கொடுத்துருக்கார் கடன் இருந்தா பெருமானார் மாட்டான் சகிதா இருந்தா என்ன கிடையாது அவ கடன்களை முடிச்சிருங்க கடனோட முஸ்லீம் அது தொங்கு நிலையில தான் இருக்கும் அவருக்கு தெரியாதான் நான் சொருக்கம் போவனா நரகம் போவனா தவினா அவர் கடனை நிறைவேற்றிய பிறகுதான் அல்ல அவர் விஷயத்துல முடிவே செய்வான் அதனால நிம்மதியான வாழ்க்கைக்கு கடன் அதனால வாழ்க்கையினுடைய தேவைகளை குறைக்கணுமே தவிர கடன் இருக்கிறவனுக்கு நிம்மதி கிடையாது துன்யாவிலும் இல்லை ஆசிரத்திலும் இல்லை அந்த வகையில் அருமையானவர்களே இந்த கடன் தேவைகளை குறைத்துக் கொள்வோம் நிம்மதியான வாழ்க்கைக்கு நம்முடைய எல்லா கடன்களை சீக்கிரம் வெளியேறியும் இருக்கிறதோ அவன் ஆயுள் கைதும் ஆயுள் கை வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்க கூட முடியாது ஒரு சகாபி இறக்கிற நேரத்தில் உயர்வை தருவாங்க நம்பிக்கை அமல்கள் இந்த விரோதம் இடத்தில் அதிகபட்சம் பேசாமல் அனுமதி இல்லை இந்த உள்ளத்தில் இருக்கிற புரோதங்கள் விரோதங்கள் நிம்மதியும் எங்களுடைய உள்ளத்துல எந்த முஸ்லிமுக்கு எதிராகவும் விரோதத்தை வைத்து விடாது யாரு மீது எங்களுக்கு விரோதம் இருக்க கூட உள்ள விரோதம் வாழ்க்கையை தருவான் எனவே இது போன்ற நோய்களை உள்ளத்தை சுத்தப்படுத்துனேன் அடுத்து சொன்னாங்க நிம்மதியான வாழ்வுக்கான அடுத்த வழி என்ன உலகத்தில் நல்ல தோழர்களை தேர்வு செய்வது நல்ல தோழர்கள் அல்லாஹ் திருமறையில் ஒரு ஆயத்தில் சொல்லுவான் அல்ல முத்தகன்களான நண்பர்களை தவிர அப்ப இறைச்சமுடைய நண்பர்கள் இருக்கிறாங்களே அவங்க சொற்க வரைக்கும் நண்பர்களாக தான் இருப்பாங்க அப்ப நல்ல நட்பு அல்லாவுக்காக நேசிக்க வேண்டும் நாளை மறுமையினால அல்லாவுடைய அரசின் நிழல் தரப்படுகிற ஏழு கூட்டத்தில் ஒரு கூட்டம் அல்லாவுக்காக நேசித்தவர்கள் அல்லாவுக்காக நட்பு பாராட்டியவர்கள் அல்லாஹுக்காக தோழமை கொண்டவர்கள் வாழ்வது மூணு விஷயத்துக்காக தான் பிரியப்படுறேன் மூணு விஷயத்துக்காக தான் பிரியப்படுறேன் ஒன்று அல்லாவுடைய திக்கர் அல்லாவுடைய திக்கர் செய்யணும் அதுக்கான உலகத்தில் வாழணும் இரண்டாவது துணையாக இருக்கிற விஷயங்கள் உலகத்துல நல்ல நண்பர்கள் அவங்களை பறிப்பது நான் இந்த உலகத்துல வாழ்வதை விட மரணத்தை தேர்வு செஞ்சிருப்பேன் அதனால அருமையானவன் நல்ல நண்பர்களை தேர்வு செய்யணும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லணும் நல்ல நண்பர்களோடு பழகு இப்ப யாரோடு பழகிறான் யாரோட நட்பு வச்சிருக்கிறான் நம்ம அதை பத்தி கவனிக்கிறதே கிடையாது உண்மையான நட்பு மவுத்து வரைக்கும் இருக்கும் சொல்ல போனா சொற்கம் வரைக்கும் இருக்கும் அதுல எந்த ஆதாயமும் இருக்கக்கூடாது இவற்றை பலகுனா நமக்கு உதவி செய்வார் இவற்ற பழகனா நமக்கு அது கிடைக்கும் இதெல்லாம் இருக்கக்கூடாது அல்லாவுக்காக மட்டும்தான் அவருடைய அமலுக்காக நேசிக்கணும் அவருடைய தப்பாவுக்காக நேசிக்கணும் அவருடைய பேணுதலுக்காக நேசிக்கணும் ஆக இந்த அடிப்படையில் அல்லாவுக்காக வேண்டி ஒரு மனிதரை நேசித்தால் இந்த நல்ல சோழமையும் நிம்மதியை தரும் நல்ல சோழமை நிம்மதியை கொடுக்கும் அவங்கள பார்த்தா கஷ்டம்னா போதும் அவங்களை பார்த்தா நிம்மதி பெருமானார் சரதாசனவர்கள் அதிருத் அபுபக்கரவதி இல்லாணும் உமர்வதி இவங்க அப்படிதான் இருந்தாங்க பெருமானாரும் அவருடைய சோழர்களும் அப்படிதான் இருந்தாங்க பெருமானார் ஏதாவது ஒரு கஷ்டம்னா யார பார்க்க வருவாங்க அதிருத் அபுபக்கர் உமர்வதி இல்லானு அவர் அபுபக்கர் உமருக்கு கஷ்டமா சிறப்பிலையும் உமரும் சொல்லுவாங்க அந்த சோழமையின் அடையாளம் என்ன மூணு பேரையும் ஒரே இடத்துல சேர்ந்துதான் இறந்த தியாகத்து வரைக்கும் உலகம் உள்ள வரைக்கும் முஸ்லிம்கள் அந்த மூணு பேருக்கும் நம்பிக்கை அடக்கப்படல பெருமாநாருடைய மருமகன் குடும்பத்தின் உயர்ந்த மனிதர் அழிக்கல உண்மையான தோழமை உண்மையான நட்பு அந்த நட்புக்கு கிடைத்த பரிசு பெருமனார் சரதா அலிஸ்வரம் அவர்கள் இறந்த பின்னும் இந்த தோழர்கள் அங்கேதான் இருக்கிறார்கள் ஹசூல் சரதா அலிஸ்வரம் அவங்களுக்கு அவ்வளவு நட்பு ஹசிரத்தகுறவங்களோடு அமரோடு சொன்னாங்க மருமையில எனக்கு ரெண்டு பேரும் அமைச்சர்கள் யார் ஹதரத்தகுமரும் அருமையானவர்களே இந்த மாதிரி நல்ல நண்பர்களுடைய நட்பை வார்த்தைக்கு நல்ல நண்பர்கள் அந்த நட்பை மறக்கவே கூடாது பெருமாநா ஹசூரன் ஈமான் நட்பை மறக்காதிருப்பது ஈமானுடைய குணம் நட்பறக்கூட நாம சில காலங்கள்ல மறந்துறோம் ரொம்ப நெருக்கமா இருந்திருப்போம் குடும்பம் குடும்ப பெருசாகிறது பிள்ளைங்க பெருசாகிறது பிள்ளைங்களுடைய கல்யாணம் இந்த மாதிரிலாம் ஆன பிறகு நிறைய பழைய நண்பர்களை மறந்து விடுகிறோம் நவீசினவர்கள் பழைய நண்பர்களை கண்டா புள்ளி கொதித்துக் கொண்டு எழுந்திருப்பான் இவர் என்னுடைய நண்பர் இவர் என்ன மக்காவில் நான் நவிய முன்னால என்னோட சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு வந்தவர் அப்படி ஒரு சகாபி சாஹிப்னு ஒரு சகாபி அவர் நவிசலா தோழர் சபைக்கு வந்தாங்க சொன்னாங்க நவிய தோழர் இவர் இவர் என்னோட அறியாமை காலத்துல நவித்துவத்துக்கு முன்னால சிரியாவுக்கும் வியாபாரம் செய்ய வந்திருக்கிற பழைய நண்பர்களை கண்டா சொல்லி கொதிச்சு எழுந்திருப்பான் இன்னைக்கு அந்த மாதிரி தோழமை எல்லாம் நம்மள்ட்ட இல்லாம போச்சு எல்லா ஆதாயம் எல்லாமே உலக நோக்கங்கள் அதுக்குத்தான் நட்புங்கிறது பயன்படுவதே தவிர அல்லாவுக்காக நேசிப்பது அல்லாவுக்காக விரும்புவது அப்படிப்பட்ட தோழர்களை பார்ப்பது அரிதாகிவிட்டது எனவே அந்த மாதிரி தோழமை மனதுக்கு அமைதியை தரும் என்று சொன்னார் அதே மாதிரிதான் உலகத்தில நிம்மதியை தரக்கூடிய காரணங்களில் ஒன்று என்ன உலகத்துல என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் வந்தாலும் சொர்க்கத்தை நினைச்சு பார்த்துக்கணும் குழந்தைகளோடு இருக்கிறீங்க சின்ன வீடா இருக்குது மழை பெய்யுது மழை தண்ணி வீடெல்லாம் தெரிக்கிறது இப்ப சொல்லலாம் மனைவி சொல்லலாம் இவ்வளவு சின்ன வீட்டில் கஷ்டப்படுறோம் பிள்ளைங்க சொல்லலாம் அப்ப சொல்லணும் சொ இதளிகை நமக்கு இருக்குது பெருமா நான் எல்லாத்தையும் விட சிறந்தது உலகத்துல கஷ்டம் வந்து அதை எதோட ஒப்பிடணும் சொர்க்கத்துல நமக்கு அது இருக்குது சொர்க்கத்துல நமக்கு எல்லாம் மாளிகை தருவான் சொர்க்கத்துல மண் கஸ்தூரி சொர்க்கத்தினுடைய மனம் எப்படி இருக்கும் மாளிகை பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தினுடைய கஷ்டங்கள் வருகிற போது சொர்க்கத்தில் உள்ள ஆறுகள் பாலாறு பேனாறு அதை நாம சொல்லி கொடுக்கணும் பெருமானார் செல்வாலை செலவங்க சஹாபாக்கள் அப்படித்தான் உருவாக்கினாங்க மசூது நபவி கட்டப்படுது சாதாரணமான அமைப்புல எல்லாம் பேரிச்ச மரங்களுடைய அந்த பேரிச்ச மரங்கள் தான் தூணா இருந்தது அதனுடைய மட்டைகள் தான் மசூது நபி உடைய இருந்தது அந்த சாதாரண பள்ளியை கட்டுகிற போது சஹாபாக்கள் அதற்கு எந்த கூலியும் வாங்கல நபிசல்லுல்ல அந்த மக்களை ஒழுக்கப்படுத்துவதற்காக இந்த பாட்டை படித்துக்கொண்டே கட்டுறாங்க இந்த முகாஜிர்கள் உன்னுடைய வீட்டை கட்டுறாங்க இந்த வீட்டை கட்டுகிற இந்த மக்களுக்கு எந்த கூலி இல்லை நீதான் கூடி தர வேண்டும் என்ன சொல்லாமதை விதைக்க கூடாது ஆமாமா இத விட சொர்க்கத்துல பெரிய வீடு இருக்கு சொர்க்கத்துல இதை விட பெரிய அந்தஸ்து இருக்கு உலகத்துல என்ன வந்தாலும் சொர்க்கம் பெருமா நான் சிலந்த ஆளு சிலவங்க அதையெல்லாம் சொல்லுவாங்க உங்களை சொர்க்கத்துக்கு அவனு யார தயாரா இருக்கீங்களான்னு கேட்பாங்க அதனால நிம்மதியான வாழ்க்கைக்கு உலகத்துல கஷ்டம்தான் நினைச்சுக்கணும் இந்த உலகம் காவிரிகளுக்கு சொர்க்கம் நமக்கு சிறைச்சாலே கஷ்டம் வரத்தான் செய்யும் எதிர்காலத்தில் என்னவெல்லாம் வரப்போகுதோ வரத்தான் செய்யும் நமக்கு நிம்மதியான சொர்க்கம் அந்த சொர்க்கத்துல எந்த கஷ்டமும் இல்லை நல்லா சொல்வது போல எந்த கவலையும் இல்லை எந்த சுவர்வும் இல்லை உலக கஷ்டங்கள் வந்தா சொர்க்கத்தை நினைச்சுக்கணும் நிம்மதி நிம்மதியெல்லாம் கொடுத்துருவான் நிம்மதிக்கான காரணங்களில் இறுதியான காரணம் என்ன தெரியுமா ரொம்ப முக்கியமான காரணம் இதுதான் நம்மள்கிட்ட எந்த நியமத்தை தந்திருக்கிறானோ அதை தான் நம்மள்கிட்ட இல்லாத நியமத்தை பார்க்க கூடாது நம்மளுக்கு அல்ல எந்த நியமத்தை தந்திருக்கிறான் நம்மள்கிட்ட வீடு இருக்கு சொந்த வீடு இருக்குது ஆனா நம்மள்கிட்ட கார் இல்லை நாம என்ன பார்க்கணும் அல்ல எனக்கு வீடு கொடுத்துருக்கான் எத்தனை பேர் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க எத்தனை பேர் வாடகை வீட்டுல இருக்கிறாங்க எனக்கு சொந்த வீடு இருக்குது தந்திருக்கிற நியமத்தை பாருங்க நிம்மதி கிடைக்கும் நம்முடைய நிம்மதி தொலைஞ்சு போனதுக்கு காரணம் அல்ல தராதையா நம்ம பாக்கிறோம் எதெல்லாம் நம்மகிட்ட அதான் நம்மள்கிட்ட இருக்குது ஆரோக்கியம் இருக்குது ரெண்டு கண்ணை கொடுத்துருக்கான் நடப்பதற்கு ரெண்டு காலம்லாம் தந்திருக்கிறான் நம்மள்கிட்ட இருக்கிற எண்ணச்ச நியமத்துகளை பார்ப்பதே கிடையாது வாடகை வீட்டில இருக்கிறாரு வாடகை வீட்ல இருக்கிறமே அப்படின்னு நினைக்க கூடாது நமக்கு நிறைய செய்த கூடவே இருக்கும் பாரு அவன் கூட தான் அவன் படித்தான் ரெண்டு பேரும் பொன்னா தான் இருந்தீங்க அவன் வீடு கட்டித்தான் அவன் புத்திசாலி அவன் ஏற்றி விடுவான் சில நேரங்கள பொண்டாட்டியே நீ என்ன மனுஷன் அவன் வீடு கட்டித்தான் அவன் கூட தான் அவனும் இருந்தான்னு சொல்லி இவனுக்கு ஏறும் இதெல்லாம் என்னங்க மனித செய்தான்கள் நல்லா சொல்ற மாதிரி மனித செய்தான்கள் வாடகை வீடாக இருந்தா என்ன வீடே இல்லாத பிளாட்ஃபார்ம்ல கிடக்கிறான் இந்த குளிர்காலத்திலையும் பாக்கிறோம் எத்தனையோ மக்கள் ஈஷா தொழுத்துட்டு போனா வீதியில படுக்கிற ஆண்கள் வீதியில படுக்கிற பெண்கள் வீடு வாடகை இல்லாத நியமத்தை அவ என்றைக்குமே இருப்பதை பார்த்தால் அல்ல மனசுல நிம்மதியை தருவான் இருப்பதை பார்த்தா அல்ல சந்தோஷத்தை தருவான் அருமையானவர்களே மொத்தத்தில் இதெல்லாம் மார்க்கம் சொல்லி தருகிற நிம்மதியான வாழ்வுக்கான வழிகள் இதான் நிம்மதியை தவிர நிம்மதி கிடையாது இறுதியில பாவிக்கு உலகத்துல நிம்மதி கிடைக்காது பாவிக்கு நிம்மதி இல்லை பாவங்களில் தூரமாக வேண்டும் பாவங்களிலிருந்து விலகணும் அருமையானவர்களே நான் பல நமது நாட்டினுடைய எதிர்காலத்தை பத்தி பலமுறை பலமுறை சொல்லியிருக்கிறேன் அதையெல்லாம் பல பேர் நம்புறதும் வெளியில போய் பேசுறதும் கூட என் காதுக்கு வரத்தான் செய்யும் ஆனா ஒரு காலம் வரும் நீங்க எண்ணி பாப்பீங்க இப்படி எல்லாம் சொன்னாங்களே நினப்பீங்க இன்றைய இந்தியா என்பது முஸ்லிம்கள் அவங்களுடைய கடைசி காலத்தில் என்ன எதிர்கொண்டார்களோ மிகைப்படுத்தாம நம்பிக்கை தான் மனசுல இருக்குது அங்க முஸ்லிம்கள் வேற இருக்கப்பட்டான்னு இங்க கஷ்டப்படுவோம் ஆனா வேற இருக்கப்பட மாட்டோம்ங்கிற நம்பிக்கை இருக்கிறது இன்ஷால்ல அந்த காலத்துக்கு நாம வந்துட்டோம் இந்த காலகட்டத்திலையும் வரலாறுகளை சொல்றோம் அப்படிலாம் நடந்திருக்குது வரலாறுகளை சொல்கிறோம் ஆனாலும் நாம் படிப்பினை பெறமாட்டிருக்கிறோம் பாவங்களை விடமாட்டிருக்கிறோம் அல்லாஹின் பக்கம் ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்ன இந்த அரசு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் இந்த லாக்டவுனில் எல்லாத்தையும் செஞ்சிட்டாங்க ஆனால் இந்த உண்மைக்கு அல்லாஹின் பக்கம் இருக்குது நான் ஆரம்பத்துக்கு கொஞ்சம் முன்னால் சொன்னேன் இல்லையா இதையெல்லாம் சொல்லவே கூடாது அப்படிங்கிற முடிவுக்கே நான் வந்துட்டேன் யாரோ எப்படியோ போகட்டும் அவர் அவருக்கு தலைவீதியில் என்ன இருக்குதோ அது நடக்கும் இருந்தாலும் முடியல ஒரு பாசத்துல தான் சொல்றேன் உங்களை வந்து என்னுடைய நோக்கம் உங்களை இழிவுபடுத்தணுங்கிறது நோக்கம் இல்லை உண்மை நாடு இருக்கிற நிலை சாதாரணமான நிலை கிடையாது இனிமேலாவது நாம் அல்லாஹின் மக்கள் வாழ்வுக்கான வழிகளை தேடுவோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் இம்மையிலும் அருமையிலும் மகிழ்ச்சியான வாழ்வை நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக எல்லா தொற்று நோய்கள் புற்று நோய்களிலிருந்து பாதுகாப்பானாக ஆட்சியாளர்களுடைய நெருக்கடியிலிருந்து பாதுகாப்பான அவன அணிந்து நில்லாக ரொம்ப தருமபுரியிலிருந்து பார்வை தெரியாத ஒருவர் உதவி கேட்டு வந்திருக்கிறார் அவருக்கு தாராளமாக உதவி செய்வார் கேட்டு